பதிரங்குணுயே பசியே மாஷ்ராங்கை சுஷு வாநூமேவி தஞ்சாயுந்திரோ மிருஷா விஷவே நத்தோ அரிஷ்டேமி நோகஸ் ஓம் சாந்தி ஹீ முண்டக்கோபனிஷத்தினுடைய முதல் பகுதி அதாவது முதல் முண்டக்கம் முதல் கண்டத்திலே பிரம்ம வித்யினுடைய மகிமையானது பிரம்ம வித்யா சம்பிரதாய ஸ்தோத்திரத்தின் மூலமாக கூறப்பட்டது காலங்காலமாக பெரியோர்களால் இந்த ஜானம் நன்கு உணர்ந்து கொள்ளப்பட்டு வருகிறது பரம்பரை பரம்பரையாக இந்த ஜானம் என்றென்றும் உயர்ந்த மேலான பலனை தந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்து சொல்லப்பட்டு குரு சிஷ்யர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் எந்த ஜானத்தை பெற்றால் எந்த விசேஷ ஜானத்தை பெற்றால் சர்வஜானத்தை பெற்றதாகும் இதனுடைய அர்த்தம் என்னென்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அதுதான் இந்த கேள்வியினுடைய சரியான புரிந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டால் சர்வ மூல காரணம் கிம் ஒன்று ஒரு ஒரு இடைப்பட்ட காரணம் இருக்குது மனிதர்களுக்கெல்லாம் தாய் தந்தை மனித தாய் தந்தையெல்லாம் காரணம்னு சொல்கிறோம் விலங்குகள் பறவைகள் எத்தனையோ என்ன எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்று சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட பேதங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எதனிடமிருந்து தோன்றியது இதுதான் முக்கியமான கேள்வி அந்த கேள்விய பிரசன்டேஷன் அந்த கேள்வியை கேட்குற விதம் தான் இது எந்த ஒன்றை அறிந்தால் இந்த காரியம் அனைத்தையும் அறிந்ததாகும் எந்த காரணத்தை அறிந்தால் இந்த காரியம் அனைத்தும் அறியப்பட்டதாகும் என்பதுதான் சவுனகருடைய கேள்வி அதற்கு அங்கிரஸ் பதில் சொன்னார் ரெண்டு வித்தியை தெரிஞ்சுக்கணும் பராவித்யா அபராவித்யா அபராவித்யாங்கிறது ரிக்வேதங் நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள்னு சொன்னார் நம்ம புரிஞ்சுக்கணும் வேத பூர்வம் வேதத்தினுடைய முற்பகுதி வேதத்தினுடைய முற்பகுதியைத்தான் அபராவித்யா என்று சொல்லுகிறோம் வேதாந்தத்தை பொதுவாக எடுத்துக்கணும் அதில் நிறைய விளக்கம்லாம் சொல்லியிருக்கேன் அபரா பராவித்யா என்பது வேதாந்தம் பராவித்யா வேத பூர்வம் அபராவித்யா அபராவித்யாவை சுருக்கமாக சொன்னவர் பராவித்யாவையும் சுருக்கமாக சொன்னார் முதல் கண்டத்தில் ஆக இந்த எஸ் யசோர்ணாபிசத்தை கிருண் அப்புறம் தபசாச்சியத்தே பிரம்ம மூன்று மந்திரங்கள் ரொம்ப முக்கியம் பரவித்யா ஸ்வரூபம் ஆறாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டது எத்ததேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் ததபானி பாதம் என்ற மந்திரத்தின் மூலம் அந்த பரவித்யாவிலே சொல்லப்படுகின்ற அந்த மூல காரண பிரம்மனுடைய ஸ்வரூபம் ஆறாவது மந்திரத்திலே உபதேசம் செய்யப்பட்டது அந்த பிரம்மன் வந்து எப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறது அபிநிமித்தோபாதான காரணமாக ஏக காரணமாக அநேக காரிய காரிய ஆதாரபூத ஏக காரணம் அச்சேத்தனானாம் சேத்தன காரணம் அப்புறம் அதிலிருந்து சிருஷ்டிக் கிரமம் சொல்லப்பட்டது தபசாச்சியதே பிரம்ம அந்த பிரம்மன் சர்வஜன் சர்வவித் அவருடைய அந்த திட்டமிடுதலால் தான் இந்த ஞானமாகிய தவத்தால் இந்த அவ்யாக்கிருத்தம் நாம ரூபம் அன்னம் சொயத்தே சூத்ராத்மா தோன்றுகிறார் பெயர் வடிவங்கள் தோன்றுகின்றன உணவுப் பொருள்கள் தோன்றுகின்றன லோகாகா கர்மசுச்ச அமிர்தம் உலகங்கள் செயல்கள் உல செயல்களின் பலன்கள் இவை அனைத்தும் தோன்றுகின்றன சுருக்கமாக சாஸ்திரத்தோட சாரம் அங்கே சொல்லப்பட்டது அபராவித்யாவினுடைய குணதோஷங்கள் இந்த இரண்டாவது கண்டத்தில் சொல்லப்பட்டது நாங்கள் மந்திரமெல்லாம் நம்பர்லாம் சொன்னேன்னு சொன்னேன்னா ஞாபகம் இல்லை நம்பரை கூட சொல்லிவிடுறேன் நான் உங்களுக்கு அதாவது முதல் இரண்டு மந்திரங்கள் முதல் முண்டகம் முதல் கண்டம் முதல் இரண்டு மந்திரங்கள் பரம்பரா மகிமா பிரம்ம வித்யா மகிமா பிரம்ம வித்யா மகிமா அது என்ன புரிஞ்சுக்கணும் குரு பரம்பரையை சொல்லுவதன் மூலம் பிரம்ம வித்தியையின் மகிமை உபதேசிக்கப்பட்டது அப்புறம் என்னென்ன மூன்றாவது மந்திரம் குருவின் லக்ஷணம் சிஷ்யனின் லக்ஷணம் சொல்லப்பட்டது இதையும் சேர்த்துக்கணும் குரு லட்சணம் சிஷ்ய லட்சணம் சொல்லப்பட்டது இன்னும் சொல்லணும் குருவின் அவசியமும் உணர்த்தப்பட்டது ஞானம் குருவின் மூலமாகத்தான் கற்க வேண்டும் என்கின்ற அவசியமும் உணர்த்தப்பட்டிருக்கிறது அதன் மூலம் இதை சொல்லுவதன் மூலம் பிரம்ம வித்தியானது குரு சிஷிய சம்பாத ரூபமாகத்தான் நிகழ வேண்டும் என்கின்ற முறையும் சொல்லப்பட்டது அவசியமும் சொல்லப்பட்டது மூன்றாவது மந்திரத்திலே சிஷ்யருடைய முக்கியமான கேள்வி இந்த முண்டக்க உபனிஷத்து உபதேசத்திற்கான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது மந்திரத்தில் நான்காவது மந்திரத்தில் பராவித்யா அபராவித்யா அறிமுகம் அப்பராவித்யா பராவித்யா அறிமுகம் ஐந்தாவது மந்திரம் பராவித்யா அபராவித்யாவின் பிரிவை கூறியது அந்த மந்திரத்தில் என்னோட புஸ்தகத்தில் அஞ்சாவது மந்திரத்தை ரெண்டாக பிரித்து போட்டுட்டாங்க அஞ்சாவது மந்திர ஒன்று அது அத்தபராயா தது அக்ஷரம் அதிகமியத்தை இந்த ரெண்டு என்ன பராவித்யா அபராவித்யா என்னங்கிற பிரிவு சொல்லப்படும் பராவித்யா அபராவித்யா அறிமுகம் ஒருவன் அபரவித்யையும் அறிய வேண்டும் அது விட்டக்கூடாது அபரவித்யா ஜானம் அவசியக்கம் பரவித்யா ஜானமபி அவசியக்கம் ஆகா அபராவித்யா எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் அபராவித்யாவை தெரிஞ்சுக்கலன்னா பரவித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான யோக்கியத்தையே வராது பரவித்யாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியே அபரவித்யாவினால்தான் கிடைக்கிறது ஆகவே அபரவித்யாவை நாம் விடக்கூடாது ஆரம்பத்தில் பரவித்யாவுக்கு போயிட்டோம்னா அபரவித்யா தேவையில்லை ஆனால் பரவித்யாவுக்கு போகிறத்துக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் படியாக இருப்பது அபரவித்யா என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இல்லை என்றால் அவர் இரண்டையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறார் பரவித்யா ஒன்றே தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அபரவித்யா அவசியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஆகவே அபரவித்யாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அபரவித்யா பரவித்யா இரண்டு வித்யையும் அறிமுகப்படுத்தப்பட்டு அபர தன்மையையும் பரவித்யாவினுடைய தன்மையையும் ஐந்தாவது மந்திரம் கூறியது நான்காவது மந்திரம் இரண்டு வித்யைகளை அறிமுகப்படுத்தியது ஐந்தாவது மந்திரம் அந்த இரண்டு வித்தைகளின் பிரிவை சுருக்கமாக கூறியது பிறகு ஆறாவது மந்திரம் அக்ஷரஸ்வரூபம் சர்வ காரண சர்வ சர்வ ஜெகத்காரண ஸ்வரூபம் கூறப்பட்டது சர்வ ஜகத்காரண பிரம்மஸ்வரூபம் அக்ஷரம் என்ற பெயரால் உபதேசிக்கப்பட்டது இன்னும் சொல்ல காரண பிரமாண லக்ஷணம் ஜகத்காரணப் பிரமாண லக்ஷணம் இன்னும் சொல்லப்போனால் பிரமாணமானது வேதாந்த சாஸ்திர பிரமாணமானது பிரம்ம லட்சணங்களை சொல்லுவதன் மூலம் பிரம்ம லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் ஜகத்காரணத்தை உபதேசம் செய்தது ஜகத்காரணமாக இருக்கின்ற பிரம்மத்தினுடைய லக்ஷணங்களை இந்த ஆறாவது மந்திரம் பிரமாணமாக இருந்து சொல்லியது அப்படி புரிஞ்சுக்கணும் பிரமாணமாக இருந்து சொல்லி இந்த ஆறாவது மந்திரம் பிரமாணம் எப்படி பிரமாணம் அந்த லக்ஷணங்களை சொல்லுகிறது பிரமாணம் என்ன பண்ணுறது லக்ஷணத்தை சொல்கிறது கண்ணு எதை சொல்லுகிறது நிறத்தை பற்றிய வேற்றுமைகளை சொல்லுகிறது இந்த பிரமாண மந்திரம் அந்த பிரமேய லக்ஷணங்களை சொல்லுகிறது ஜாகிரதை புரிஞ்சுக்கணும் பிரமேயம் நின்னது அப்பிரமேய பிரமேயம் அப்பிரமேய பிரமேயத்தை வித்தியாசமான கோணத்தில் என்ன சொல்வது நேத்தி நேத்தி அப்படிங்கிற நிஷேத முகேன போதையதி நிஷேத முகேன போதையதி அதெல்லாம் சொன்னால் முடிக்கவே முடிய முக்கியமான வேர்டு பூதயோனி பூதயோனி இதெல்லாம் இவ்வளவு சொல்லி அது பூதயோனி பூதயோனா என்ன ஜகத் காரணம் என்ன கேள்வி எந்த அறிவை பெற்றால் எல்லா அறிவையும் பெறலாமோ அப்படி சொன்னார் அந்த விஷயத்துக்கு சொல்லப்பட்டது பிறகு அந்த பூதயோனி என்கின்ற சொல்லுக்கு விளக்கமாக ஏழு எட்டு ஒன்பது மந்திரங்கள் அமைந்தன அவ்வளோதான் ஏழு எட்டு ஒன்பது மந்திரங்கள் அமைந்தன அதிலேயும் கூட ஏழாவது மந்திரம் காரணத்தின் விசேஷங்களை சொல்லியது ஜகத் காரணத்தின் விசேஷ அம்சங்களை விளக்கியது சிலந்தி பூச்சி உதாரணத்தின் மூலம் அபிநிமித்தோபாதான காரணத்துவம் பிருத்திவிஷதி திருஷ்டாந்தத்தின் மூலம் பூமி செடிகொடிகள் திருஷ்டாந்தத்தின் மூலம் ஏக காரண அநேக காரிய விளக்கம் உபதேசிக்கப்பட்டது ஏக காரண அநேக காரிய விஷயம் விளக்கப்பட்டது அப்புறம் சத்புருஷா கேசலோமானி என்கின்ற வாக்கியத்தின் மூலம் காரணம் சேத்தனம் காரியம் அச்சேதனம் என்கின்ற கருத்து விளக்கப்பட்டிருக்கிறது அபிநிமித்தோபாதான இதை அப்பயே நிறைய அபிண்ண நிமித்தோபாதான ஏக சத் சித் காரணம் சித் சைத்தன்யம் காரணம் அப்படி சொல்லப்பட்ட இதெல்லாம் மறந்துடக்கூடாது இனிமேல் வரப்போகிற மந்திரத்துக்கு ரொம்ப முக்கியது ஏழாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமேல் பார்க்க போகிற மந்திரத்துக்கு இது ரொம்ப ஆதாரமான ஒரு வாக்கி மந்திரம் அப்புறம் எட்டாவது மந்திரம் படைப்பின் வழி படி படைப்பின் முறையை சொல்லியது கிரமம் சிருஷ்டிக் கிரமஹா படைப்பின் முறையானது பகரப்பட்டது அப்படி சொல்லலாம் ஒன்பதாவது மந்திரம் மீன் அந்த படைப்பு கிரமத்தை சொல்லும் பொழுது அந்த ஜகத்காரணத்தினுடைய இலட்சணத்தை மீண்டும் கூறியது இன்னும் சொல்ல போனால் ஆறாவது மந்திரம் ச நுண பிரம்ம லட்சணம் நிர்குண பிரம்மன் தான் சகுண பிரம்மனா மாறுறது அப்படி சொல்லணும் ஆகையினால சகுண பிரம்மனுடைய தன்மையை சொல்லியது அதனிடமிருந்தே படைப்பு உண்டாகிறது என்ற கருத்தும் சொல்லப்பட்டது அப்ப இந்த நம்ம கடைசியாக பார்த்த இந்த ரெண்டாவது கண்டம் முதல் மந்திரம் கர்மத்தை அபராவித்யாவினுடைய விசேஷ அம்ச விஷயமான கர்மத்தை காய்க வாச்சிக்கத்தை கர்மத்தை பற்றி பேசியது முதல் மந்திரம் அதற்கான கர்மத்தை அறிமுகப்படுத்தியது அப்படி சொல்லலாம் அதாவது வாழ்க்கையில் பெற வேண்டியதற்கான அதிருஷ்ட னம் அல்லது கர்மசாதனத்தை அறிமுகப்படுத்தியது அர்த்தம் வேணுமா காமம் வேணுமா தர்மம் வேணுமா சித்தசுத்தி வேணுமா தர்மானுஷ்டானம் பண்ணு தர்மானுஷ்டானம் எல்லாம் கொடுக்கும் வேதாந்தகோமண சாத் க்ஷத்ியோ விஜயீ பவேத் வைஷ்யோ தனசம்தியத் சூதிர சுகமாப்னு धर्मार्थी धर्मम, अर्थार्थी धर्माथी प्रायाधर्म अर्थाथी चाथमा कामानुयाजाथी चाजा भक्तिमा सदत्साहुचि भक्तिमा अर्थमें पाकर यहाक्तिमा सदा उत्साह शुचि यूम ए அந்த மனத்தை வைத்தவனாய் பக்திமாநியோத் தனசிரம் வாசுதேவ் நாம்னீம் சுனையா படேதா எல்லாம் நிறைய இருக்குது அதில் நல்ல நல்ல வாக்கியங்கள் இருக்குது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பதம் என்ன தெரியுமா நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே குவச்சித் நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத்த கச்சதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில் அர்ஜுனா கல்யாண கஷ்டித்து கல்யாண கிருத்து துர்கதிம் நகி கச்சதி நல்லது செய்தவன் சித் பவன் சாமி ரொம்ப அழகான மொழியில் எழுதுவார் நலம் செய்வோன் ஒரு நாளும் நலி நலிவுருவது இல்லை அப்பா அப்படி எழுது நலம் செய்வோன் ஒரு நாளும் நலிவுருவது இல்லையப்பா இது அவருடைய மொழி சித்வான் சுவாமியுடைய மொழி அதே மாதிரி பகவான் இங்கே சொல்கிற அந்த விஷ்ணு சாஸ்திரம் சொல்வது வாசுதேவ பக்தானாம் கொச்சித்து அசுபம் நகி வித்தியத்தை வாசுதேவனுடைய பக்தனுக்கு கொஞ்சம் கூட அசுபங்கிறது கிடையவே இல்லையா नवासुदेव भक्तानाम अशुभं நவாதேவகம் வித்தேகி க்வச்சித் ஜன்மத்துஜராவியோஜாயத்தை விஷ்ணுசிராமன்மத்துஜராவிய மருத்துவத்தை ஜராபய ந ஜென்ம மிருத்து ஜரா வியாதி பயம் நெய்வ உபஜாயத்தை அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரில முழங்கால் வலி இருக்கேன்னு சொல்லவே கூடாது அப்போ இந்த வாக்கியத்துக்கு மகிமில்லாமல் போயிடும் முழங்கால் வலி கிடையாது ஜென்மிரு நவாசு தேவ பக்தானாம் அசுபம் வித்தியத்தே கிருஷ்ணருக்கு தெரியுமா என் முழங்கால் முழங்கால் வலி அந்த விஷ்ணு சஹசிரநாமத்தில் நம்ம கவனம் போச்சுன்னா அதுதான் அனஸ்தீஷியா இதெல்லாம் தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு தான் அந்த ஏகாகிரத்தையே வரமாட்டேங்கிறது அதுலையே மனசு போயிட்டா இதாக எப்படி இருக்கு அனஸ்தீஷியா வந்து பண்ணுறதுன்னா அதிசயம் தானே இந்த இந்த அனஸ்தீஷியா எவ்வளவு நல்லது அனஸ்தீஷியான்னு என்ன நிம்மதியடைந்தேன் உலகை மறந்தேன் பாட்டு பாட வேண்டியது இப்படி எழுக்கணும் மேலே மறக்கணும் சரி என்னெல்லாமோ ஞாபகத்து வருது வேண்டாம் ரொம்ப ஞாபகம் வந்து அப்புறம் கிடைச்சிட்டு எங்கேயோ போயிடுவோம் அப்போ இந்த மந்திர கர்மாவை அறிமுகப்படுத்தியது கர்ம விதிமுறைகள் 2, 3, 4 மந்திரங்களில் கூறப்பட்டன 3 மந்திரங்களில் கர்மத்தை முறையாக செய்ய வேண்டும் அதுவும் நீ பணம் வேணும்னா ஒழுங்கா செய்யணும் ஜாகிரத இருக்கிற பணம் போயிடக்கூடாது அதனால பணம் வேணும்னா இதாக இருக்கணும் மனைவி மக்கள் குழந்தை எல்லாம் கஷமா இருக்கணும்னா கவனமாக நீ வேலை பார்க்கணும் கர்மாவை பண்ணணும் லௌகிகமாகவேற படாத பாடுபடணும் வைதிகமாகவும் படாத பாடுபடணும் அப்பத்தான் இந்த இந்த சுகம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் சரி அஞ்சாவது மந்திரம் ஆறாவது மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களும் கர்மத்தினுடைய பலன் ஸ்வர்கலோக பிராப்தி என்று உபதேசம் செய்தது ஆக அப்பராவி அபராவித்யாவினுடைய முக்கிய அம்சம் என்ன கர்ம கர்மனை பிராக்கெட்ல நீங்கள் போட்டுக்கணும் தர்மானுஷ்டம் உலக பயன்களை விரும்பி மேற்கொள்ளும் அதிர்ஷ்ட தர்ம சாதன அனுஷ்டானம் அதிர்ஷ்ட தர்ம சாதன அனுஷ்டானம் இந்த புரியறது இல்லையா இந்த சம்ஸ்கிருதம் புரியறது இல்லையா உங்களுக்கு புரியாமல் இருக்காது இப்படி பார்த்தா புரியும் எத்தனை பேருக்கு புரியுது பார்க்கணும் கொஞ்சம் அப்பப்போ அப்ப கர்மாவுக்கான விதிமுறைகள் அதை பண்ணினால் என்ன கிடைக்கும் என்னது பெட்டர் உபாதி பெட்டர் விஷயம் பெட்டர் லோக்கா பெட்டர் சர்வீஸ் எங்கள் பிளேனுக்கு வந்தீங்கன்னா அதுவும் சொற்குல மாதிரி தானே எங்கள் பிளேனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுப்போம் ஒரு பிளேனில் போனால் என்னென்னா சார்ஜை கம்மியாக வாங்கிப்போம் தண்ணிக்கு கூட காசு வாங்குவோம் பிளேன்லலாம் இப்படிலாம் இருக்குது ஆக சில பிளேனில் போனால் என்ன உங்களை சாப்பிட வச்சு கடைசியில் நீங்கள் இறங்கின உடனே நேராக ஆஸ்பத்திரிக்கு போகணும் இருந்து போகிற வரைக்கும் ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கார் நாலு வேலை சாப்பிட்றவன் துரோகின்னு சொல்லியிருக்கு நீங்கள் வந்து எங்களை துரோகி ஆக்கிட்ருக்கீங்களே ஆசிரமத்தில் நாலு வேளை எங்களுக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்கார் உங்களை உங்களுக்கு வயிறாக்கி இல்லையான்னு பரீட்சை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ரெண்டு நாளைக்கு சாப்பிடாமல் இருங்க வே மிச்சமாகச்சின்னா அங்கே நம்ம நம்ம கல்ச்சர் என்ன விருந்தும் சாப்பிட சொன்ன அவங்க போடுறாங்கன்னா போட்டு போகிறாங்க அது தர்மம் அவர் வந்து என்ன பசியிலே திண்டாட வைக்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் அது ஒரு குரூப் சொல்லும் அதனால் என்ன இங்கே இருக்கும் நம்ம வேணும்னா எடு சொல்லிட்டா புரிஞ்சுக்க போகிறாங்க அது மிச்சமாகிடும் மிச்சமானால் பார்ப்பாங்க ஓ இவங்களாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி கணக்கு பார்த்து அடுத்த நாள் அது இந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க அதனால் நாங்கள் போடுறோம்னா நீங்கள் ஏன்னு சாப்பிட்றீங்க நான் அப்படி கேட்டால் என்ன பண்ண முடியும் இல்லை நீங்கள் போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது நம்ம இந்த பாரத நாட்டினுடைய ஒரு பண்பாடு என்ன நம்ம நம்ம கேட்க வேண்டியது நம்ம தர்மம் நீங்கள் வேண்டான்னு சொல்ல வேண்டியது உங்கள் தர்மம் அதுக்காக அப்புறம் என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் நமக்கு எப்படி தெரியும் நம்ம நாட்டினுடைய பண்பாடு கேட்குறது முறை சரி இது வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த கர்ம பஞ்சு மந்திரம் அஞ்சு மந்திரம் என்ன சொல்லியிருக்கு அந்த கர்மாவினுடைய பலனை சொல்லியது அப்புறம் என்னாச்சுன்னா ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு மந்திரங்களும் என்ன பண்ணியிருக்கு நான் இந்த நான்கு மந்திரங்களும் சகாம கர்ம நிந்தா சகாம கர்ம நிந்தா பயனை விரும்பி செய்யும் கர்மமானது நிந்திக்கப்பட்டது எப்போ பார்த்தாலும் இங்கே பலன் இகலோக பலன் பரலோக பலன் திரும்ப திரும்ப பண்ணுறத நிந்தனை பண்ணியது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்லியது இது வந்து பிறவி பெருங்கடலை கடப்பதற்கான வலுவற்ற தோணிகள் என்று சரியான வார்த்தை சொல்லப்பட்டது இது வலுவற்ற தோணிகள் ஆகையினால என்னதான் சொர்க்கலோக சுகமாயிருந்தாலும் எல்லாமே பல சம்சாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஆற்றல் தர்மத்துக்கு கிடையாது நம்மை பிறவி துன்பத்திலிருந்து விடுவிக்கும் ஆற்றல் பொருளுக்கு இல்லை பாதுகாப்புக்கு இல்லை நாம் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ பாதுகாப்புக்காக அது நம்முடைய துன்பத்தை போக்காது அதுவே துன்பமாக மாறிவிடும் எந்த வீடு நமக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த வீடே துன்பத்துக்கு காரணமாகிவிடும் எந்த எந்த மனைவி அல்லது எந்த கணவன் இன்பத்துக்கு பாதுகாப்புக்கு காரணம் என்று நினைக்கிறோமோ அவரே துன்பத்துக்கு காரணமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கல்யாண ஆனவங்க டைவர்ஸ் பண்ணுற கேஸ்லாம் பார்க்குறேன் போ முப்பத்தஞ்சு வயது அப்புறம் ஓ அப்படி கூட இருக்கா அப்படின்னு இப்போ கேட்டுவிடாங்க ஓ இது இத்தனை நாளாக இப்படி ஒன்று இருக்கிறது தெரியலையே நினச்சி விடாங்க நமக்கு இந்த நியூஸ் கிடச்சிது ஓ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணலாமா நாங்கள் நினச்சோம் கல்யாணம் கொஞ்ச நாள் வேணா பண்ணலாம் போட்ருக்கு அப்புறம் பண்ண முடியாது போல் இப்படி ஒரு புது விஷயத்தை சொல்லி நமக்கு ஒரு ஏதோ எண்ணத்தை குண்டு உண்டு வரப்போ இருக்கு சுவாமின்னு இப்படிலாம் பண்ணிவிடாங்க என்ன சொல்லிவிடாங்க காரணம் அதெல்லாம் ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கும் ஆஸ்திரேலியாவில் போகிற ஹிந்துஸ் எல்லாம் அப்படிலாம் பண்ணுறாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சு சிட்னியில் அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் போயிட்டு போட்டு அதெல்லாம் என்னத்துக்கு அது யார் என்ன எப்படி இதெல்லாம் படிக்கிறதுக்கு இங்கே வரல நாம் அப்புறம் பதினோராவது மந்திரம் என்ன சொல்லியதுன்னா உபாசனையினுடைய பிரயோஜனத்தை சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் சகாம கர்மந்தான் நிந்திக்கப்பட்டது நிஷ்காம கர்ம மோக்ஷத்தை பெறத்துக்கான ஞானத்தை பெறத்துக்கான மன தூய்மையை பெறுவதற்கான கர்மம் நிந்திக்கப்படவில்லை என்கின்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது பிறகு சகா பதினோராவது மந்திரம் உபாசனையை பற்றி உபதேசம் செய்தது பன்னிரெண்டாவது மந்திரம் ஒருவன் கர்மத்தையையும் உபாசனையையும் எவ்வாறு விடுகிறான் தர்மத்தின் அம்சமாகிய கர்மத்தையும் வைதிக கர்மத்தையும் வைதிக உபாசனையையும் எந்த காரணத்தினால் விடுகிறான் என்கின்ற விஷயங்கள் விளக்கப்பட்டன அது விடுவது மட்டுமல்ல அபராவித்யாவை துறந்து விட்டு பராவித்யாவை நாடுகிறான் பராவித்யாவும் அபராவித்யாவும் ஒரு நாளும் ஒன்று சேராதுன்னு ஆதிசங்கரர் திரும்ப திரும்ப சொல்றார் அவிரோதிதா கர்ம நாவித் தியம் தேவஸ்தி இருட்டும் ஒளியும் என்னைக்கும் ஒன்று சேர முடியாதோ அதுபோல இந்த அபராவித்யாவும் பராவித்யாவும் ஒன்று சேராது துவைத்தமும் அத்வைத்தமும் ஒன்று சேராது அத்வைத்தின் மீது துவைத்தம் கல்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம சம்சாரம் ப்ராப்ளம்ங்கிற திருஷ்டியில் இப்படி பேசுகிறோம் துவைத்தம் அத்வைத்தம் சேராதுன்னு சொல்கிறோம் ரெண்டும் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படி இருந்தால் அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறத என்ன தெரியுமோ விசிஷ்டாத்வைத்தம்ங்கிறது கிளீன் துவைத்தம் விசிஷ்டம் அத்வைத்தம் அப்படின்னா யாருன்னா நாராயணனுக்கு அது லட்சணம் நாராயணனுடைய லட்சணம் தான் அத்வைத்தம் தனக்குவமை இல்லாதான் அர்த்தம் அத்வைதம் என்றால் என்ன பொருள் தனக்குவமை இல்லாதான் தன்னிகர் அற்றவன் ஒப்பு உயர்வு அற்றவன் அது சகுண பிரம்மத்துக்கு லட்சணம் அவங்களுக்கு விசிஷ்டாத்வைதிகளுக்கு சிதச்சித் விசிஷ்டா அச அத்வைதீமன் நாராயணஹா இது சித்தையும் அச்சித்தையும் விசேஷமாக கொண்ட இர ஒப்புயர்வு அற்ற ஸ்ரீமன் நாராயணன் என்பது விசிஷ்டாத்வைதம் என்ற சப்தத்துக்கு பொருள் அதனால் அவங்க வந்து எப்படின்னா ஒரு நம்ம நம்மளாம் என்ன சொல்கிறோம் அத்வைத்தம்னு சொல்கிறோம் ரெண்டாவதாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுறோம் வேதத்தினுடைய பரம தாத்பரியம் அத்வைதந்தான் அத்வைத்தத்துக்கு வேறாக ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்றோம் துவைத்திகள் என்ன சொல்லுகிறார்கள் பகவானும் உலகமும் உயிர்களும் எல்லாம் வேற வேறதா அதனால் என்னைக்கும் உலகமும் பகவானும் ஒண்ணாகாது ஜீவர்களும் பகவானும் ஒண்ணு கிடையாது பகவான் வேறதான் உலகம் வேறதான் நம்ம என்ன சொல்றோம் பகவானாவது உலகமாவது உயிர்களாவது ஜீனும் கிடையாதுகத்து கிடையாது ஈஸ்வரனும் கிடையாது எல்லாம் பிரம்மணி மாயா கல்பித்தம் பிரம்மத்தில் மாயையால் கல்பிக்கப்பட்டிருக்கிறது ஜீவேஸ்வர ஜெகத் பேதம் இது நம்ம மதம் துவைத்த மதம் என்ன எல்லா பேதமும் வாஸ்தவம் சத்தியம் பகவான் வந்து எங்க உட்கார்ந்த ஆட்சி இப்படிலாம் பேசுங்க பேசாதீங்க ஜீவன் இல்லை ஜெகத் இல்லை ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிறேன் நாக்கு கூசாமல் சொல்கிறையே உருப்பிடுவியா நீ வேதத்தை படிச்சுட்டு சொல்கிறையே அப்படின்னா வேதத்தை படிச்சுட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னா வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னா எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் இதே சண்டை ஓயமாட்டேங்கிறது அப்புறம் இன்னொருத்தர் நடுவில் வந்தார் உங்கள் ரெண்டு பேருக்கு நான் சமரசம் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறதும் சரி இவா சொல்கிறதும் சரி நீங்கள் சொல்கிறோம் ஜீவேஸ்வர ஜெகத் இல்லேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க பாருங்கோ அதுவும் சரி இந்த குரங்கு அப்பங்க கதை போட்ட கதை எனக்கு பாருங்கோ இந்த குரூப்பு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டு பேரும் சரி நான் என்ன சொல்கிறேன் ஸ்ருதி துவைத்தையும் சொல்கிறது ஸ்ருதி அத்வைதத்தையும் சொல்கிறது ஸ்ருதி துவைதாத்வைதத்தின்னு சொல்கிறது அப்போ ஸ்ருதியில் வந்து உபனிஷத்தில் துவைத்த வாக்கியங்களும் இருக்குது ஜீவேஸ்வர பேத வாக்கியங்களும் இருக்குது ஜீவேஸ்வர அபேத வாக்கியங்களும் இருக்குது ஜீவேஸ்வர பேதாபேத வாக்கியங்களும் இருக்குது ஸ்ருதியில் மூணு வகையான வாக்கியங்களும் இருக்குது இதில் எது வந்து பிரமாணமாக எடுத்துக்கிறது எப்படி நமக்கு கதி ஸ்ருதி தான் அந்த ஸ்ருதியிலேயே வாக்கியங்களெல்லாம் என்னென்னா கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன் இவர் வந்து துவைத்த ஸ்ருதி தான் பரம தாத்பரியமாக எடுத்துக்கணுங்கிறார் ஒரு குரூப் துவைத்தி நான் பேரெல்லாம் சொல்ல ஆச்சாரியர் பேரை சொல்லலை நான் துவைத்த ஸ்ருத்திகளைத்தான் நாம் பரம பிரமாணமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம என்ன சொல்கிறோம் அத்வைத ஸ்ருத்தியைத்தான் பரம பிரமாணமாக எடுத்துக்கணும் துவைத்த ஸ்ருதியை பரம பிரமாணமாக எடுத்து அது அணுவாதம் அது ஏற்கனவே தெரிஞ்சதை போய் சொல்கிறதில் போய் என்ன பெரிய விசேஷமும் நமக்கு தெரியாததல்லவோ சொல்லணும் ஆகையினால அத்வைத ஸ்ருதியில் தான் பரம தாற்பயம் இது நம்முடைய கட்சி அந்த கட்சி என்ன கட்சி துவைத ஸ்ருதியைத்தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த கட்சி இவர் நடுப்புற வந்தவர் என்ன சொன்னார் இந்த உங்கள் ஸ்ருதியும் சரி அவா ஸ்ருதியும் சரி இன்னொரு ஸ்ருதியும் இருக்குது நீங்கள் எல்லாரும் கவனிக்கலையா இந்த பேதாபேத ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது அதை வச்சுட்டா உங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சரி நாமத்தை போட்டுடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் ஆயினால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ எல்லாரும் வந்து சமாசிரயணம் பண்ணிண்டு என்ன பஞ்சகர்ம சமூக சமாசிரயணம் எல்லாம் பண்ணிண்டு சரமஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவீங்கோ அதெல்லாம் வந்து அவர் வந்து வேறையாகவும் இருக்கார் ஒன்றாகவும் இருக்கார் இது அப்புறுதக் சித்தி சேஷசேஷி நியாயம் ரொம்ப அழகாக அதெல்லாம் ரொம்ப அவங்க அந்த வைஷ்ணவருடைய சொற்கள் இருக்குது பாருங்க அதுக்கு மயங்காதவனே இருக்க முடியாது சங்கராச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் சம்ஸ்கிருத பாஷையில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டா அறிவுபூர்வமா பேசுறதுல சங்கராச்சாரியர் எக்ஸ்பர்ட் சந்தேகமே கிடையாது ஆனா புஷ்ப அலங்காரமானுஜருக்கு ஈடு என கிடையாது மறுக்கவே முடியாத மாபெரும் உண்மை அப்படியே நாராயணனை வர்ணிக்க ஆரம்பிச்சார் நீங்க மயங்கிய தீரணும் வேறு வழியே கிடையாது பெரிய விசேஷம் தானே கிப்ட் நாராயணன் நீர் ததும்பி அப்படியே இதாயிடு அப்படி இருக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன் இந்த அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு ஒருத்தன் மரம் அதை வந்து ப பன்னெண்டாவது மந்திரம் சொல்லி இருக்கிறது உபதேசம் பண்ணியிருக்கு இதுக்கோ சொல்ல வந்தேன் இதை எங்கேயோ போயிடுது பரவாயில்ல அதனால் பராவித்யாவிலருந்து அபராவித்யாவிலேருந்து பராவித்யாவுக்கு போகிறான் அதுக்கு காரணங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இந்த மந்திரம் வர்ணித்தது குருவிடத்தில் போகணும் ரொம்ப முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டதுன்னா பராவித்யாவோடய பராவித்யாவோட வேலை என்னன்னா அப்பராவித்யாவுக்கு வில்வம் எடுத்துகிட்டு வரணும் துளசி எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் பஞ்சபாத்திரத்தை கொண்டு வரணும் மணியை கொண்டு வரணும் தீபாராதனை பண்ணணும் ஓமகுண்டம் வேணும் எருவா முட்டை எங்கே ஷெராய் எங்கே எருவா முட்டைன்னா தெரியும் இல்லையா எருவா முட்டை வரட்டி என்னமோ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒன்று நான் எருவா முட்டைன்னா என்னங்கிறாங்க அதனால் நான் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தால் அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சொல்ல முடியும் வரட்டி என்ன சாணினால தட்டி இருக்குமே அதுதான் கடைசியாக சொல்லணும் எப்படியோ புரிய வச்சா அதெல்லாம் கொண்டு வரணும் அபராவித்யாவுக்கு அப்படி இல்லாட்டா கூட கண்ணை மூடின்னு தியானம் பண்ணணும் உபாசன் ஒன்று கண்ணை மூடி அந்த ரூபத்தை விஷ்ணு ரூபத்தை சிவரூபத்தை ஹிரண கர்ப ரூபத்தை தியானம் பண்ணணும் இல்லாட்டி வெளியில் என்ன பண்ணணும் வாயத்திறந்து புஸ்தத்தை எடுத்து பாராயணம் பண்ணணும் இல்லாட்டியும் என்ன பண்ணணும்னா இந்த சாமான் எல்லாம் சேர்த்து வச்சு கலசத்தை எடுத்துட்டு வா நூலை சுத்து சந்தனம் வை அந்த வாசனை பொடியை போடு மாவலையை வை தேங்காயை வை மாலையை போடு அதுக்கு பக்கத்தில் வாழைப்பழ நைவேத்தியத்துக்கு வை விளக்கை எடுத்துட்டு வா அரிசியை கொண்டா என்ன தீபாராதனைக்கு ரெடி பண்ணிவிட்டியா நைவேத்தியம் சரியாக இருக்கா இத்தனையும் கவனிக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தான் வேலை பண்ணுறேன் பார்த்தீங்களா அபராவித்தியா ஸ்வரூப்பம் அத்தனையும் இங்கே ப அப்பரா வித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு போகிறபோது என்ன நடக்கிறதுன்னா பராவித்யாவில் சாமானும் வேண்டாம் கண்ணை மூடின்ட்டு இருக்க வேண்டாம் இதையும் சொல்லணும் அதுக்காக தான் ஒன்று சொல்ல கண்ணை மூடிண்டு அதுபடியே என்னத்தை தியானம் பண்ணுறதுக்குன்னா ஒன்றும் சொல்லலை கண்ணை திறந்துன்னு பார்த்துட்டு இருக்கிற வஸ்தூவில் இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிற வேலை அதில் பரவித்யாவில் என்ன வேலைன்னா கண்ணை மூடவும் வேண்டாம் அப்படியே முழிச்சிருந்து புஸ்தகத்தை பார்த்து பத பதார்த்தங்களையெல்லாம் யோசித்து யோசித்து யோசித்து யோசித்து புரிஞ்சிக்கிற வேலை அதுதான் பராவித்து அது யார்கிட்ட போய் உட்காந்து யோசிக்கிறோம் நாமளாக தனியாக யோசித்தா பைத்தியம் பிடிக்கும் ஆகையினால என்ன பண்ணுறோம் பைத்தியம் நமக்கு பிடிக்காமல் பைத்தியத்தை தெளிய வைக்கிற வைத்தியர்கிட்ட போய் குருநாதர்கிட்ட போய் உபரிஷத் சாஸ்திரங்களை அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட பிரம்ம வித்யார்த்தியாக போகிறேன் பிரம்ம வித்யா ஆச்சாரியர்கிட்ட நான் செல்லுகிறேன் அது வரைக்கும் பார்த்துட்டோம் ஆக பன்னெண்டாவது மந்திரம் அபராவித்யாவிலிருந்து பராவித்யாவுக்கு ஒருவன் போவதை கூறியது பதிமூன்றாவது மந்திரம் தகுதியுள்ள மாணவனுக்கு ஆசிரியர் தத்துவத்தை உபதேசிப்பார் ஆக என்று சொல்லி நிறைவு பெற்றது இனி நாம் அடுத்த மந்திரத்தை அடுத்த முண்டகத்தை படிக்கப் போகிறோம் இந்த முதல் முண்டக்கத்தை நிறைவு செய்து விட்டேன் இரண்டாவது முண்டக்கத்தில் முதல் கண்டத்தை தொடங்குகிறேன் எல்லோரும் படிக்க தொடங்கலாம் சத்யம் யசா சுதீப்தா பாவகாத் விஸ்ஃபுலிங்காஹா சகசிரேசா சோமியே திரச்சை வாதி பாவகாத் विस्फुिंगा सहस्रशः प्रभवतेरा विधा सौम्यभा त्र चीय उपनिष् मुख्य प வுனகருடைய கேள்வி கேமிதம் விஜாத்தேள் மருந்துகூடத் அதுக்கு உபனிஷத் என்ன சொல்லியது அதிரேஷ்யம் அகிராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ் தது அணி பாதம் நித்தம் விபும் சர்வத்தம் சுசூக்மம் தது அயம் எத் அதுவே பூத்தனி அங்கே வந்து விவரத்த காரணத்தை சொல்லி சொல்லியிருக்கேன் விவரத்த காரணம் தான் பிரதானமாக பேசப்பட்டிருக்கு ஆறாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரணம் முக்கியமாக விவரத்த காரணம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் விவர்த்த காரணத்தை சொல்லி பூத்தயோனின்னு போட்டு கொடுத்தோம் அந்த இடத்துல விவரத்த காரண பிராதான விவரத்த காரணம் ஞாபகம் இருக்கா ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் நகைக்கு தங்கம் விவரத்த காரணம் பாலுக்கு தயிருக்கு பால் பரிணாம உபாதான காரணம் நகைக்கு பொற்கொள்ளன் நிமித்த காரணம் காரணம் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணம் இப்படி மூணு காரணம் பார்த்தோம் அதுல அப்புறம் காரணத்துக்குள்ள இருக்கிற சில வித்தியாசங்களையும் அந்த சிறந்தி பூச்சி உதாரணம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா ஓஹோ சரந்தி பூச்சிக்கா சிறந்திக்கா அந்த பூச்சி மாதிரி ஏதோ ஒரு வஸ்துவோன்னு நினச்சி விடுவோம் நம்ம அப்படில்லாம் இல்லை தான் சொல்லியிருக்கோமே பார்க்க முடியாது காதால் கேட்க முடியாது ஊக்கால் முகர முடியாது நாக்கால் சுவைக்க முடியாது தொட்டு உலர முடியாது முண்டகோபரேஷன் புஸ்தகத்துக்கு அட்டைப்படம் என்ன போடலாம்னா சரந்திப்பூச்சி படம் போடலாமான்னா நம்ம போட்டிருக்கிறது அவர்கிட்ட போய் கேட்குற மாதிரி போட்டிருக்கோம் சரந்தி பூச்சி படம் போட்டால் நல்லா தான் இருக்கும் அதுவும் போடலாம் இல்லாட்டி ஒரு தங்க ஆபரணத்தை போடலாம் பிஸ்கட்டை போட்டு ஒரு ஆபரணத்தையும் போடலாம் என்ன பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு நதியிலிருந்து ஜலம் பெருகி வர்ற மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது யதானத்ய செந்தமானா இந்த மந்திரத்தை கூட போடலாம் அப்படியே ஸ்பார்க்கோட நெருப்பெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு முண்டக்கோபனிஷத் அப்படின்னு போடலாம் இரண்டு பறவைகள் ஒரு மரத்தில் இரு பறவைகள் அப்படின்னு போட்டு அதுவும் வரப்போறது அதை போடலாம் இல்லாட்டி ஒரு வில்லு படம் போட்டு தனுர்கி தொஷதம் அந்த படமும் போடலாம் இப்போ அட்டைப்படம் போடுறது நமக்கு விசாரம் இல்லை எதுக்கு சொல்றேன் நமக்கு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த நாம ரூபத்தை பார்த்து பார்த்தே இந்த சம்ஸ்காரம் பழகி போச்சு நாம ரூபம் குணம் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் தத்துவமசி பாவையாத்மனி சங்கராச்சாரியார் விவேக சூடாடின்னு சொல்லியிருக்க அதனால் நம்ம மனசில் எல்லாம் என்ன சம்ஸ்காரம் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு ரூபம் ஏதாவது ஒரு பேர் அந்த நாமம் ரூபம் குணம் கர்ம எல்லாம் அதே தான் இருக்குது விற்பி முழுக்க நாம ரூபாத்மக்கம் அப்புறம் க இப்படி தான் இருக்கே தவிர அதெல்லாம் அதை கடந்ததாக விற்பி இல்லவே இல்லை அதனால இந்த விற்பி இருக்கிறதுனால தான் சம்சாரம் இந்த துவைத்த விற்பி பேத விற்பி நாமரூப விருத்தி குணவருத்தி இதெல்லாம் சம்சார விற்பி சந்தேகம் இருக்க வேணா பாருங்க ஆனா அத்வைத்த விற்பி பிரம்ம விற்பி பூர்ண விற்பி அகண்டாக்கார விற்பி ஜீவாத்ம ஜீவாத்ம அபேத விருத்தி அதுதான் மோக்ஷேத்து விற்பி அந்த விற்பி எவ்வளவு பலமாகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நிஷ்டர்கள் ஆக இந்த விற்பி அந்த விற்பி இந்த அகண்டாக்கார விற்பி கண்டாக்கார விற்பிய பாதை பண்ணணும் பாதை பண்ணணும் தூக்கத்தில் லயம் இந்த துண்டு துண்டு எண்ணங்கள் இருக்கே என்னது செதறி போன எண்ணங்கள் செதறின எண்ணங்களே சம்சாரம் செதறின எண்ணங்களே சம்சாரம் செறி போிருக்க எண்ணங்கள்லாம் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் எண்ணங்கள் செதறி கிடக்கு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் செய்தது போதுங்கிற தூக்கத்தில் என்ன ஆயிடுறதுனா பகவானாக பார்த்து கொஞ்ச நேரம் பேசிவ் கண்டிஷனில் இந்த செதறலை எல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கிறார் ரொம்பவும் சதறின் இருந்தால் ரொம்ப சதறி போயிடுவோமே அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடுவானே அப்படின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுக்குறார் தாச்சுக்கோ பாப்பா தாச்சிக்கோ இந்த குழந்தைய சொல்கிறோம் இல்லையா தாச்சிக்கோ தெரியுமா உங்களுக்கு தெரியாது அதுதான் இதெல்லாம் ஐயர் பாஷை பாப்பா தாச்சிக்கோ தாச்சிக்கோன்னா தூங்கிக்கோன்னு கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்புறம் கடைசியில் என்ன எழுந்துரு எழுந்துடு அப்படின்னு சொல்லி என்னென்ன காப்பி குடிக்கிறியா டிவி பார்க்குறியா அப்போது எழுப்பி பழையபடி என்னதுன்னா சதரல்கள் சதரங்கள் அடங்கி இருக்கிறது சதற்கள் வருகின்றன சதறல் ஒரு அடக்கம் அது தானாக நடக்கிறது நம்ம முயற்சியே ஒன்றுமே இல்லை நம்ம பாட்டுக்கு யோசிச்சுன்ட்ருக்கோ யோசிச்சுன்ட்ருக்கோ யோசிச்சுருக்கோம் என்ன தேல்லாமோ யோசிச்சுருக்கோம் எதெல்லாம் யோசிக்கிறோமோ எதாவது ஒன்றாவது பிரயோஜனம் உள்ளதான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை ஆனால் இவன் வந்து இந்த இதை யோசிக்கிற இவன் இவன் யோசிக்கிறானு சிந்திக்கிறானு பரவித்யாவுக்கு போய் இதெல்லாம் யோசிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா இந்த அகண்டாக்கார விறத்தியை சாஸ்திரம் படித்து படித்து படித்து படித்து அத்வைத்த விற்த்தி பூர்ணவிருத்தி சுத்த விருத்தி அந்த விறத்தியை பலப்படுத்தப்படுத்தப்படுத்த அதுதான் நிஷ்டையாக இருக்கும் அப்புறம் என்ன ஆகுறதுன்னா இந்த துவைத விற்த்தியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிபடுறது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறதுனா அது வந்து என்னது சினிமா மாதிரி ஆகிடுது இந்த டிவி ஸ்க்ரீனில் பார்க்குறோம் என்ன அதில் இன்வால்வ் ஆகிற அது நான் வந்து ஸ்க்ரீனில் வெறும் நிழலை தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் அது உண்மையல்ல அங்க அழுகிறவங்க உண்மையாகவே அழுகலை ரூபா வாங்கின்ட்டு அழுகிறான் அங்கே அதுக்கு பின்னால் அந்த ரூபா கொடுத்தவன் அழுகிறான் ரூபா வாங்கின்ட்டு அழுகிறான் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாகவும் வெளியில் அழுகிறான் அங்கே வெளியில் இருக்க அவன் என்னமா எப்படி அழுகிறானோ தெரியாது ஆகையில் இதெல்லாம் உண்மை கிடையாது சிரிக்கிறவனும் உண்மையாக சிரிக்கலை காசுக்காக சிரிக்கிறான் அதே மாதிரி அது ஒரு சினிமா இது ஒரு சினிமா இது பிரம்மன்கிற அந்த மெய்ப்பொருள்ங்கிற திரை திரையில் இந்த உலகங்கிற வாழ்க்கை காட்சி ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது வந்து என்னதுன்னா சுபம் மங்களமெல்லாம் போட மாட்டோம் அது தூங்குற போது அது மங்களம் ஆகிடும் முழித்த உடனே படம் இப்படி படம் ஆரம்பிக்கும் தூங்கினா படம் முடியும் அப்புறம் சில சமயம் உள்ளுக்குள்ளே படத்துக்குள்ளே படம் ஓடும் கனவு அங்கேயும் ஒரே கடவுள் தான் நடந்துட்டுருக்கோம் ஆக இந்த இப்போ இந்த உபனிஷத் படிக்க படிக்க என்ன இருதுன்னா இந்த அத்வைத்த விற்த்தி துவைத்த விறத்தியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சத்தியத்துவத்தை நீக்கி பாதை பண்ணி பலமாயிடுது இத்தனை வருஷமாக துவை உபனிஷத் படிக்கிறதுக்கு முன்னால் சத் சங்கத்துக்கு வரத்துக்கு முன்னால் துவைத்த ரொம்ப பலமாக இருந்து ஐயோ ஐயோன்னு மண்டையில் அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ இங்கே வந்த உடனே அஹ ஆஹா ஆஹா அஹோ பாக்யம் அஹோபாக்யம் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குருர் அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜியானம் அஹோ சுகம் அஹோ சுகம் சுரேஸ்வர இவர் இவர் எழுதி வச்சிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதிஷின் சாஸ்திரமோ சாஸ்திரம் குருவோ குரு ஞானமோ ஞானம் சுகமோ சுகம் அப்படி எழுதி வச்சுருக்கார் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் இப்போது அந்த அங்கே பார்த்தோம் சர்வக்க சர்வவித் எஸ்ஐ ஞானமயம் தபா அந்த செலந்தி பூச்சி உதாரணத்தை மறந்துடாதீங்க அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சு அது திரேஷம் அது மறந்து மனசுக்குள்ளே அந்த மந்திரம்தான் அடிப்படை மந்திரம் அப்போவே சொல்லியிருக்கேன் எல்லாமே உபநிஷத்தில் இதுக்கு விளக்கம்தான் சொல்லியிருக்கேன் அதை மேலும் விளக்குகிறது இந்த மந்திரம் இப்போ நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை பிரம்மனாக பார்க்கணும் நகைய தங்கமா பார்க்கற மாதிரி அலைய தண்ணீரா பார்க்குற மாதிரி ஆடைய நூலா பார்க்குற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை நாம் பிரம்மனாக பார்க்கணும் மாமியார பிரம்மனாக பார்க்கணும் நாத்தனார பிரம்மனாக பார்க்கணும் நம்முடைய முதலாளியை பிரம்மனாக பார்க்கணும் நம்மளை இகழ்கிறவனை பிரம்மனாக பார்க்கணும் நம்மளை புகழவனை பிரம்மனாக பார்க்கணும் எல்லாத்தையும் பிரம்மனாக பார்க்கணும் பிரம்மமயம் ஜெகத் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து சர்வம் சிவம் ஏதோ ஒன்று எல்லாம் மெய்ப்பொருள் மயம் எப்படி பார்க்குறது பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா அது வந்து இப்போ தங்கம் இருக்குது வளையல் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் இதோடய தங்கத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டு தங்க நகை தூக்கி எரிஞ்சுட்டு தங்கத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் முடியுமா முடியாது உலகத்தை விட்டு போய் பிரம்மனை அனுபவிக்க முடியுமா அடைய முடியுமா முடியாது தங்க நகையை தூக்கி எரிந்துவிட்டு தங்கத்தை அனுபவிக்க முடியாது புரியுதா பார்வரியலை பண்ண முடிய முடியாது நம்ம பிரபஞ்சத்தை நீக்கிவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு பிரம்மத்தை அடைய முடியுமா பண்ணி பார் நீங்க கண்ண தரந்தாலும் கண்ண மூடினாலும் தூங்கினாலும் கனவு கண்டாலும் எப்பவும் அறிவால பார்த்துண்ட அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி தாய்மானவர் பாடியிருக்கார் இந்த தாய்மனவர் பாட்டே கொட்டேஷனே கொடுக்கறது இல்லை நான் அது மறந்தே போச்சு இப்படி படிக்கிறதே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுத்து பண்ணணும் இது மாதிரி பிரம்ம தரிசனம் என்ன பண்ணுறதுன்னா நான் திருஷ்டாந்தத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் திருஷ்டாந்தத்தை பார்ப்போம் இப்போ சில லக்ஷணங்கள்லாம் சொல்ல போகிறேன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் பார்த்துன்ட்ருக்கோம் நம்ம எதுக்கு வேதாந்தம் படிக்கிறோம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு காரணமே துன்பம் கலவாத நிறைவான சுதந்திரமான அடிமைப்படுத்தாத ஒப்புயர்வற்ற பேரின்பத்திலேயே யாண்டும் திளைத்திருக்க வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு தான் நாம் வேதாந்தம் கற்கிறோம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு காரணமே அதுதானே அப்ப நமக்கு நம்ம நமக்கு மோக்ஷத்துக்காகத்தான் வேதாந்தம் படிக்கிறோம் நம்ம பாதுகாப்புக்காக வேதாந்தம் படிக்கலை நாம் வந்து புல வேதாந்தம் படிக்கலை புண்ணிய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேதாந்தம் படிக்கலை மோக்ஷத்துக்காகத்தான் வேதாந்தம் படிக்கிறோம் உபனிஷத்தே பன்னெண்டாவது மந்திரத்தில் போன மந்திரத்தில் பார்த்து சொல்லிட்டோம் தத் விஜானார்த்தம் ச குருமே அபிகச்சே அதைத்தான் நம்ம பரீட்சை பண்ணிட்டோமே பரீட்சை பண்ணி அது ஆயிட்டோம் உபநிஷத்துக்காக சொல்லி வைக்கிறேன் நிர்வேதம் ஆயா அதை பற்றை துறந்து விட்டேன் பாதுகாப்பை துறந்து விட்டேன் புல துறந்து விட்டேன் புண்ணியங்களையும் துறந்து விட்டேன் நான் இப்பொழுது விரும்புவது என்ன மெய்யறிவு மெய்யுணர்வு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்னதான் இந்திரிய நிகிரகம் பண்ணினாலும் நம்ம வந்து இந்த மெய்யுணர்வை பெறவில்லை என்றால் பயனில்லை பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் காண்பது பிறப்பெண்ணும் பேதமை நீக்கக்கூடியது அப்ப நான் வந்து பார்க்கணும் என்ன பார்க்கறதுன்னா நம்ம திருஷ்டாந்தத்தை முதல்ல பார்ப்போம் திருஷ்டா ஏக்க விஜானேன்னு சர்வ விஜானம்னு சொன்ன மாதிரி நம்ம திருஷ்டாந்தத்துக்கு பழையபடி வருவோம் திருஷ்டாந்தத்தில் சில லக்ஷணங்களை எல்லாம் பார்க்கணும் அந்த லக்ஷணங்களெல்லாம் பிரம்மனுக்கு நம்ம சேர்க்குறோம் புரியறதுக்காக ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஜகத்காரணம் பிரம்ம மறந்துடக்கூடாது ஜெகத்காரணம் பிரம்ம அதோட லக்ஷணம் சொல்லப்பட்டது ஆறாவது மந்திரத்தில் அந்த ஜெகத்காரணம் பிரம்மங்கிறத சொல்லும் பொழுது நம்ம அதை புரிய வைக்கிறதுக்காக உபனிஷத்தில் தைத்திரிய உபரிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு அதாவது வருணங்கிற அப்பா கிட்ட பிருகுங்கிற புள்ள போய் கேட்குறார் பிருகுர்வைவார் வருணம் பிதரமுபசார அவர் போய் என்ன கேட்குறாருன்னா எனக்கு பிரம்மனை பற்றி சொல்லி கொடுங்கோ அதீஹி பகவோ பிரம்மே தி தஸ்மாக अर्वा मुख्य तोंवो ये भूतााता जीवंती ययिस्व त्रमिज्ञाव அதுவே பிரம்மன் என்று அறிந்து கொள்ள முற்படுவாய் ஆக எதனிடமிருந்து உலகங்கள் அனைத்தும் தோன்றுகின்றனவோ எதனிடம் உலகங்கள் அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றனவோ எதனிடம் உலகங்கள் அனைத்தும் ஒடுங்குகின்றனவோ அதுவே பரம்பொருள் அதனை நீ தெரிந்து கொள்ள ஆர்வமுடையவனாக இருப்பாய் ஆக இதுதான் இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் அப்போ ஜெகத் காரணம்னு சொல்லும் பொழுது நாம வந்து ஒரு ஒரு சமயம் ஒரு காரணத்தில் பேசுகிறோம் நிமித்த காரணம்னு ஒன்று இருக்குது நம்ம அதெல்லாம் ஏற்கனவே சொன்னது நிமித்த காரணம்னா என்ன ஒரு பொருள் உருவாததுக்கான அறிவு காரணம் இன்டெலிஜென்ட் காசுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அறிவு காரணம் நிமித்த காரணம் பகவானை நிமித்த காரணமாக சொல்கிற மதங்கள் நிறைய இருக்குது நிமித்த காரணத்தை சில சில நேரத்தில் ஃபோக்கஸ் நம்ம விசாரம் பண்ணுற போது நிமித்த காரணத்தை சில நேமரத்தில் சில நேரத்தில் போக்கஸ் பண்ணுவோன்னு என்ன கவனிப்போம் அதை அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் சில சமயம் எந்த காரணத்தை பார்ப்போம்னா பெரும்பாலும் சாஸ்திரத்தில் பார்க்கும் பொழுது உபாதான காரணத்தை பார்ப்போம் இப்போ சொன்ன மந்திரமெல்லாம் உபாதான காரணம் அப்ப காரணம் எப்படிப்பட்டது நிமித்த காரணம் உபாதான காரணம் அந்த சரந்தி பூச்சி உதாரணத்தில் என்ன தெரிந்து கொண்டோம் பிரம்மன் தான் உபாதான காரணமாகவும் இருக்கிறது பிரம்மன் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கிறதுங்கிறதுக்கு சரந்தி பூச்சி உதாரணம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ பார்க்க போகிற மந்திரத்தில் நாம் உபாதான காரணத்தை கவனிக்க போகிறோம் பிரம்மனை உபாதான காரணமாக பார்க்க போகிறோம் உபாதான காரணத்துக்கு பிரமாணம் வந்து இந்த திருஷ்டாந்தம் என்னென்னா களிமண் பானை உதாரணம் இருக்குது தங்கம் நகை நூல் ஆடை தண்ணீர் அலை இதெல்லாம் உதாரணங்கள் இதுக்கு உதாரணம் உபாதான காரணம்னால் என்ன காரியம் எந்த காரணத்திலே தோன்றி எந்த காரணத்திலே இருந்து எந்த காரணத்திலே ஒடுங்குகிறதோ அந்த காரணமே உபாதான காரணம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம் கட்டஹான்னா குடம் குடம் எதில் உண்டாகிறது மண்ணிலிருந்து தோன்றுகிறது குடம் எதில் நிலை பெற்றிருக்கிறது மண்ணிலேயே நிலை பெற்றிருக்கிறது குடம் போகிறது மண்ணாகவே ஆகும் ஆகவே சமஸ்கிருதத்தில் மிருத் காரணம் கட்டஹா காரியம் மிருத் காரணம் கடஹா காரியம் மண் காரணம் குடம் காரியம் இது ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குடம் குடம் மண்ணிலிருந்து உண்டாயிற்று குடம் தோன்றுவதற்கு முன்பும் மண் இருந்தது குடம் இருக்கும் பொழுதும் மண் இருக்கிறது குடம் அழிந்த பிறகும் மண் இருக்கிறது ஆகவே குடம் இடையிலே வந்து இடையிலே போகிறது இடையிலே வந்து இடையில போ மத்தியில வந்து மத்தியில போயிடுது எது வந்து போகிறதோ அது நித்தியம்னு அநித்தியம்னு படிச்சிருக்கோம் எது வந்து போகிறது இல்லையோ அது நித்தியம் மண்ணு வர்றதில்ல போகிறது இல்லை குடம் வருகிறது குடம் போகிறது உதாரணத்துக்காக சொல்றோம் கடைசியில் இதையே பிடிச்சிக்க கூடாது மண்ணு மண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது திருவண்ணாமலை பக்கத்தில் சில பேருக்கு பேரே மண் மண் முதலியார் மண் சிட்டியார் அப்படிம்பாங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க இதெல்லாம் பிரம்மஜானத்தை விட விசேஷம் மண்ணுன்னு பேர் குப்பையர் குப்பு குப்புசாமி அப்படின்னு பேர் விற்கிறாங்களே மூணு குழந்தை பிறந்து செத்து போயிட்டா அவர் தொடர்ந்து செத்து போச்சுன்னா இந்த குழந்தைய பிறந்த குழந்தைய குப்பையில் போட்டு புரட்டி மூக்கு குத்தி அது ஒரு நம்பிக்கை இருக்கேன் நமக்கெல்லாம் அதெல்லாம் போய்ட்டு போட்டோம் ஆ மண்ணு குடம் இப்ப எடுத்து இதுல எது நித்தியம் எது அனித்யம் மண் நித்தியம் திருஷ்டாந்தத்துக்காக சொல்றேன் மண் நித்தியம் குடம் அனித்தியம் ஆக இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் இது முதல் நம்பர் ஒன் இது மறக்க கூடாது காரணம் நித்தியம் காரண் இப்ப என்ன காரணம் பார்க்குறோம் நிமித்த காரணம் பார்க்கிறோமோ உபாதான காரணம் பார்க்குறோமோ மருந்து கூடாது எனக்கே மறந்து போய்டு திடீர்னு என்னத்தையே பேசிண்டே இப்படியே பேசிண்டே இருக்குன்னா ராத்திரி கூட சொப்னத்திலே தான் வருது சொப்னமே வர்றதில்ல அது வேற விஷயம் தூங்கினா தானே வருது தூங்காமல் தூங்கி சுகம் தரு எதை காலம் இந்த காரணம் உபாதான காரணம் காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் இது முதல் கருத்து ஞாபகம் மறக்கக்கூடாது காரணம் நித்யம் காரியம் அனித்தியம் ஒன்று இன்னொன்று இப்போ மண்ணால் குடம் மாத்திரமா செய்கிறோம் குடம் செய்கிறோம் மடக்கு செய்கிறோம் ஜக்கு பண்ணுறோம் என்னெல்லாமோ டம்ப்ளர் பண்ணுறோம் சொப்பு பண்ணுறோம் மண்ணால் நிறைய பாத்திரம் ஏன் இந்த மண்ணு உதாரணம் எடுத்துட்டேன்னா இது எளிமையான உதாரணம் தங்க உதாரணம் கொஞ்சம் ஆடம்பரமான உதாரணம் என்னத்துக்கு ஆடம்பரம் உதாரணத்துக்கு போகும் நம்ம எளிமையான வாழ்க்கைக்கே போவோமே அதனால் இந்த மண்ணையே வச்சு நட்டேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் தங்கமும் மண்ணு ஓடும் பொண்ணும் ஒக்கவே காண்பார்னா சமலோஷ்டாஸ்ம காஞ்சனஹா அப்போ உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக இருக்க கண்ணில் அப்படின்னு கேட்டுருவாங்க அதில் கண்ணுல எல்லாம் ஒன்றும் இல்லை புத்தியில் தான் அப்போ இது ஒன்று பாத்திரங்கள் எல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காரணம் நித்தியம் காரியம் அநித்தியம் இது ஒரு விஷயம் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போது இந்த காரியமெல்லாம் மண்ணால் நிறைய பாத்திரம் பண்ணுறோம் பாத்திரங்கள் நிறைய பண்ணியிருந்தாலும் இந்த குடம் இருக்கிற இடத்துல மடக்கு இல்லை மடக்குன்னா தெரியும் தட்டு மாதிரி இருக்கும் மடக்கு இல்லை அப்புறம் வந்து வேறு விதமாக ஒரு பாத்திரம் சட்டி வச்சுரு சின்ன சட்டி வச்சுருக்கோம் பெரிய சட்டி வச்சுருக்கோம் மண்ணாலான பல பாத்திரங்கள் மண்ணாலான பல பாத்திரங்கள் இருந்தாலும் இருக்குது ஆனால் ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரமாக இல்லை காரியம் வந்து வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது காரியம் லொக்கேட்டட்மாங்க காரியம் வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது பரிச்சின்னமாக இருக்கிறது அல்பகத்தமாக இருக்கிறது வரையறைக்குட்பட்டதாக பரிச்சின்னமாக எல்லாம் ஒன்றுதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்றேன் பரிச்சின்னமாக வரையறைக்குட்பட்டதாக என்னது அல்பகத்தமாக ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல இல்லை காரியம் ஒரு இடத்தில் இருக்கிறது மற்றொரு இல்லை ஒரு காரியம் இன்னொரு காரியத்தின் இடத்தில் இல்லை இன்னொரு காரியம் அது இன்னொரு காரியத்தின் இடத்தில் இல்லை ஆனால் மண்ணாலான பாத்திரங்கள் அனைத்திலும் அனுசியூத்தமாக சர்வகத்தமாக அபரிச்சின்னமாக இருப்பது எது மண் மிருத்திகா மண் சம்ஸ்கிருதத்தில் வேதத்தில் ஒரு அழகான சூக்தம் இருக்குது மிருத்திகா சூக்தம்னு பேர் காலையில் இந்த ஸ்நானம் பண்ணுற போது அந்த மண்ணை பார்த்து சொல்கிற மந்திரம் நம்ம வேதத்தில் வேதம் இல்லை நம்ம கல்ச்சர்லேயே எதை நம்ம பூஜை பண்ணலை அதனால் சகசிர பரமா தேவி சதமூலா சதாங்குரா இது வந்து அருகம்புல் சூப்பம் அருகம்புல பற்றின மந்திரம் சஹசிர பரமா தேவி சதமூலா சதாங்குரா நூற்றுக்கணக்கான வேர்கள் நூற்று கணக்கான முளைகள் சஹசிர பரமா தேவி சதமூலா சதாங்குரா இந்த மண்ணை வச்சுட்டே எவ்வளோ விஷயம் வச்சுருக்கோம் நம்ம ஒடம்பேச்சி மண் மிஹ மே பமையு மிரமதி காஷ் பே நாஷிம் யிச பிரித்த மருத்து மருத்தாபா பரமா கிம் மண்ணு தேிக்க மந்திரம் மண்ணை தேய்ச்சி அந்த மண்ணுனால என்னெல்லாம் சக்தி மண்ணுன்னு தானே வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார் மகாத்மா காந்தி எதுக்கெடுத்தாலும் மண் பத்து தலைக்கு மண் பத்து அவரை எல்லாம் பரிகாசம் பண்ணுறோம் இப்போ எல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் மண் பத்து போட்டு படுத்துட்டு இருக்கான் ஸ்பாவா எஸ்பிஏ அங்கே வந்து ஒரு தண்ணியெல்லாம் தொட்டி உள்ள ஒரு பெரிய தொட்டியை கட்டி பூவெல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர்லாம் விட்டு சென்டெல்லாம் போட்டு படுங்க இப்போ இந்த விவாகான ஒரு சில்க் சேரீ எவ்வளோ லட்சம் தெரியுமா நாற்பது லட்சம் அந்த சாரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நாளைக்கு சொல்கிறேன் ஓம் பதிரங்கர்ணேயா மேவா பதிரம் பசியே மாஷிர்யஜராங்கை சுஷ்டு வாசேமதேவஹி தங்கதாயு ஸ்வஸ்தி நிரோசிரவா ஸ்வஸ்தூஷா விஸ்வேத ஸ்வஸ்தி நத்தர் அரிஷஸ் ஓம் ஷாந்திஷா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி